கலங்குவதற்கு மக்களுடன் அதிகாரிக்கு அளித்தல் அவன் தத்துவாரம் செய்திருந்தாலும் பிரம்மா என்ன ஆன்ம சாட்சா பொருந்தாவாறு அதனை தடுத்தல் அது வர்த்தமான பிரதிபந்தம் ஆகும் எதுவோ அது நிகழ்காலம் பிரதிபந்தம் ஆகும் வருத்தமான பிரதிகளும் சொல்லி கொள்கிறார் மடிவடையா சக்தி அபிமானோட புதற்கும் சிற்றம் செய்கிறது தபாலத்துவாதி என்ன ஆறு மட்டும் இல்லை ஆந்திரி சேர்த்துக்கணும் சோம்பல் அது பிரதிபந்தம் தான் ஏன் சோம்பல் சொன்னாக்கா உடம்பு சோம்பல் மட்டுமில்லை உள்ளமும் சோம்பல் உடம்பு கேட்கும் போது வர்றது உட்கார முடியுறது இல்லைங்கிறது இதெல்லாம் சோம்பல் தான் அவட மனசு வாங்கும் சக்தி இருக்கிறது இல்லை அது ஒரு சோம்பல் கிரைக்கும் சாப்பிட்டு இருக்கிறது இல்லை தூங்குறப்போ அந்த தூங்குறது அதுதான் தூங்குறாங்கல்ல கிரைக்கும் சாமர்த்தி இருக்குதுல்ல தான தூங்குறாங்க அப்புறம் சப்தாதி விஷயங்கள் நிச்சயம் சத்த பரிசு பிரசக்தம் சொல்லக்கூடிய புலன்களுக்கு விஷயமா இருக்கின்ற பொருள் இருக்கு அதில் ஆசை இருக்குது ஆசை இருக்கிறதுனால தான் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை வருது கண்ணுக்கு பிரியமான பொருள் காதுக்கு கேட்குற பொருள் இதெல்லாம் இருக்குது அப்போ கேட்கப்படாதுன்னு சொல்கிறீங்களே சிறுவனமெல்லாம் கேட்கப்படாதான்னா இது ஆன்மீக வேதாந்திரவணமெல்லாம் கேட்கணும் இவ்வளோ விஷயம் கேட்கக்கூடாது சப்தா விஷயங்களில் நிச்சயம் ஆசை ஏன்னா சினிமாவுக்கு போகணும் டிவி பார்க்கணும் கிரிக்கெட் பார்க்கணும் ஆசை வர்றது சித்தாப்பான கிரிக்கெட் பார்க்கவே முடியாதான் அது தகரா வர்றது கிரிக்கெட் கருது வரது அப்புறம் அய்மானம் அபிமானத்தில் இருக்க ஜாதி செல்வம் கல்வி அழகு முதலியவற்றில் இன்னும் எல்லாம் சேர்த்துக்கலாம் யார் எனது வடி அபிமானம் இந்த அயமானம் இருக்குது இதெல்லாம் குறைக்கணும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இருந்தால் முற்றிலும் நீங்கும் இதெல்லாம் தடை மேல் ஜஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் அப்படிங்கிற ஒரு பாவனை அப்புறம் செல்வம் செல்வச்சருக்கு எனக்கு படம் இருக்குது சொல்கிறாங்க சாதிக்களை வந்தால் கூட சொல்லுவாங்க நான் யார்கிட்டே பிச்சை வாங்கினது கிடையாது என் குடும்பச்சும் தெரியுமா அப்படின் வாங்குறாங்க அதை வச்சு தான் நான் செலவு பண்ணுறேன் யார்கிட்ட பிச்சை அங்கே இருக்கேண்ணா கையேற்று வாங்கினது அப்படிம்பாங்க இப்போ எவ்வளோ அதுக்கு செல்வச்சருக்கு அது சன்னியாசிக்கு இந்த மாதிரி பேசுவாங்க அப்புறம் அங்கே எல்லாத்துல இருந்தாங்க அவரும் சொ சொந்த பணம் இருந்தால் அது நான் இப்போ பணக்காரங்கிற பாவனை இருக்கும் சன்னியாசுக்கே அது பாவனை இருக்கும் பல பேர் சொல்ல கேட்டது உண்டு வீட்டு சொத்துக்கு உள்ளே அதை எங்கள் மடங்கிட்டிருக்கேன் சும்மா இவங்ககிட்ட கேட்டேன் அவன் செஞ்சேன் அப்படிம்மாங்க அப்படி அது செல்வம் கல்வி படிப்பு என்ன போல் யார் படிச்சிருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படிம்மா அழகு நான் சரீரத்தில் நல்லா அழகாக இருக்கேன் அவங்க என்ன பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்காங்க அழகுலையும் ஒரு அது ஒரு தடவை அப்புறம் என்ன எத்தனையோ செருக்கு அப்புறம் அந்தஸ்து அப்புறம் கிரேக்கம் தன்மை மேன்மை அப்புறம் செல்வாக்குகள் சேவை மறுப்பான சேவை செஞ்சால் நான் நான் செய்யற மாதிரி யார் செய்கிறாங்க என்றும் இருக்கலாம் பிரசங்கம் செய்யறதுல நான் கெட்டிக்காரன் படிக்கிறது நான் கெட்டிக்காரன் இப்படி பல்கள்தான் இதெல்லாம் ஐமானங்களில் சேர்ந்தது அப்புறம் குதர்க்கம் சூரிய விரோதமாக கூறு குதர்க்க பண்ணிக்கிட்டே ஒன்று கொண்டு கிட ஒன்று கடை கொண்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க தற்க பண்ணுறது தான் அதெல்லாம் மனத்தை கலக்கிறது தான் வருத்தமான பரவாயில்லை நீல காலத்தில் அதெல்லாம் செய்யும் உண்டு அதே மாதிரி சிற்றம் கலங்குவதற்கு ஏதுவாக கீழ் மக்களுடன் கூடி இருத்தல் துஷங்க அவகாசம் அங்கே போனவண்ணா நாங்கள் மனத்துக்குழப்பி தான் இருக்கும் ஏன்னா சரசத்தில் சேர்ந்து வேந்த படிக்கிறது தான் துர்ஷங்க சேர்ந்து அதையும் கலந்துக்கிறது அப்புறம் எப்படி இருக்கும் கேட்டிருக்கும் கூடாது அப்புறம் திறபத்தியின்மை இங்கே இருக்கும் போதே சரிதாங்கிறது அங்கே போனால் அது சரிங்கிறது ஒரு தினபுத்தி கிடையாது விடாமயற்சின்மை தொடர்ந்து செய்யணும்னு ஆசை வராதில்லை சரி செய்யலாம் போய் அதனால என்ன இப்போ ஜென்மத்தில் ஏன் முடிச்சு அடைய போகிறோம் அடுத்த ஜென்மத்தை பார்த்துக்கோமே அப்படின்னு கொஞ்சம் உறுதியெல்லாம் பேசுறது முதலியன்னா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தத்துவசாரம் செய்திருந்தாலும் பிரம்மா அபின்ன ஆன்ம சாட்சாத்காரம் பொருந்தாதவாறு அதில் தடுத்தல் அதுதான் இதுவரைக்கும் வேதாந்தித்தாரெல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாம் செஞ்சுதான் இருக்கோம் இது மேலே சொல்லப்பட்ட மடிப்படியாக சக்தி அகிமான ஒன்று குதற்கு சிற்ற சேர்த்தல் சவலத்து வேதல்லாம் இருக்கு இதெல்லாம் கெடுதல் பண்ணுறது தான் விவகாரங்களில் போனால் அதுதான் இப்போ மடங்கல்ல கூட விவகாரங்கள் தீவிரமாக ஈடுபடுத்திக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து வந்துடும் அப்புறம் வரத்தானே செய்யும் கோர்ட்டுக்கு போகிறது ஆஃபீஸுக்கு போகிறது அதிகாரி பார்க்க பேரில் லஞ்சம் கொடுக்க செய்கிறது இதெல்லாம் செய்ய என்ன சம்ஸ்காரம் இதாக இருக்கும்னு அது வருமா அது மடாதிபதியாகிட்டா தேவையில்லை நான் மடாதிபதிங்கிற எண்ணமும் அய்மானம் சுற்ற காப்பாற்றணும் உறுதி பண்ணணும் அய்மானம் வந்து வசூலி போகிறத செய்கிறது அதில் வந்து இது இல்லை மடாதிபதியாக எண்ணு மடாதிபதி எல்லா எண்ணும் கூட விவகாரத்தில் ஈடுபட்டு அவருதான் ஆக போகணும் இங்கே போகணும் அப்படின்னா வந்துடும் அப்போ என்ன செய்யணும் அப்புறம் விவகாரங்கள்லாம் மடங்கள்ல இருந்து செய்யத்தேன்னு செய்யணும்னா கஷ்டத்தை நமக்கு வேண்டாம் மடபிதியும் செஞ்சுட்டு போகிறாங்க நாம் எதாவது நம்ம வாட்டிக்கெல்லாம் சிரவணம் பண்ணிட்டுருக்கணும் என்ன வேணும் அப்படி வந்தால் தான் நூற்றி கிடைக்கும் என்ன திருவணங்க திருவணம் பண்ணுறது யாத்திரையில் பண்ண முடியாது வெளியில் பண்ண முடியாது ஒரு மடங்கள்லேயும் இருந்தால் பண்ணணும் வேறு வழி இல்லை அது இல்லாத ஒரு ஒரு ஆசிரமத்திலேயோ எங்கேயோ இருந்தால் சிறுவனம் பண்ணி ஆகணும் அவருக்கு என்ன செய்யறது அவர்களும் தீவிர பாதிப்பாக தொழிலுக்கு செஞ்சே ஆகணும் செய்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு மற்றவங்களை தொலைபோல வச்சுக்கூடாது வச்சுக்கூடாது அவனு முடிச்சிக்கணும் அப்படி செய்யும் போது அவர் சகாசனம் வராது அந்த கெட்ட இணக்கெலாம் வர ஆகாது அப்புறம் மனதை கலக்கிறது உலகங்கள் அரசியல் சினிமா டிவி இதெல்லாம் கலக்கிறது தான் அதெல்லாம் கெடுதல் பண்ணோம் முக்கியம் அதிகாரிக்கு ஜடாவரோட்ச சாட்சா உண்டாமளவும் நீங்குதற்கெரிய பிறப்பு சில அடைந்தால் அன்றி பிரமாதி உலக வீச்சை விடாது இன்னும் சில அடைந்தால் அல்லாமல் எனக்கு பிரம்மலோக முதலிய புண்ணிய உலகங்களில் யான் வைத்துள்ள பிரியம் நீங்காது என்னும் தோடமோடு மரிய மறைப்பொருளை உணர்ந்திடனும் என்கின்ற தோஷத்தோடு பொருந்தி யதார்த்தத்தை அறிந்திருப்பும் அறிந்திருப்பினும் அவனுக்கு ஆன்மா உண்மை உறாது அடித்தல் ஆகாமிய பிரதிபந்தங்கான் ஆன்ம சாட்சாத்காரம் அடையாமல் அதனை தடுத்தது எதிர்காலத் தடையாகிய ஆகாமிய பிரதிபந்தமாகும் இது ஒரு பாவனை நாம தான் படிக்கிறோம் செய்கிறோம் எங்கே ஆசை பாசங்கள் போகுது இன்னும் கொஞ்சம் ஜென்மங்கள் எடுத்தால் முடியும் போடருக்கேன் அப்படின்னு நாமளும் தீர்மானம் பண்ணிக்கிறது அப்படி தீர்மானம் பண்ணால் அது ஒரு தடை இன்னும் நேர்வர்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது கூட போகணும் கொஞ்சம் ஆசை வந்துக்கிட்டு தான் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இல்லவா ஞானம் வரும் எங்களை அப்புறம் தீர்மானம் பண்ணாமே நமக்கு தானாக பந்த் பல ஜென்மம் கொடுக்குற அப்புறம் சஞ்சித்தம் நம்ம தீர்மானம் பண்ணாக்க அப்படின்னு அதிகமாக தானே போகும் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது தீவிரமா உண்மையான மூணு ஜென்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அதுதான் பிரம்மாதி மகிழ்ச்சியெல்லாம் நினைக்கூடாது அப்ப மூச்சு தொன்மை தீவிரமா இருந்தாக்க பல ஜென்மங்களும் இல்லை விசாரணை ரெண்டாம் பகுதி வந்து ரெண்டு ஜென்மந்தான் மூணாம் பகுதி இருந்தால் ஒரே ஜென்மம் தான் பல சரி நான் அப்புறம் அடைஞ்சா ஞானம் அடைஞ்சிருந்தாங்க தீவிரமா இருக்குமங்கள் இதுவரை முன்ன நடந்து போச்சு இன்னும் வரதான் போகுது ஆனால் உச்சுக்களுக்கு அப்படி இல்லை அது விதிவுக்கு அவர்கள் பிறவியை நீக்கிறதுக்கு பாடுபடுறதுனால மோச்ச இச்சை தீவிரமாக இருக்கு முதல் வந்துடுச்சு என்ன தைரியம் இருக்குமே ஆனால் மூணு ஜனங்களுக்கு நிச்சயம் பண்ணிக்கலாம் அவர்கள் நிச்சயம் பண்ணிக்க வேண்டியது அடுத்தவங்க சொல்றது முடியாது இது வந்து டாக்டருக்கு வச்சு பார்க்குறாங்களே மீட்டர் சுத்தற மாதிரி அதை வச்சு பார்க்குறது இல்லை வச்சு பார்த்து இத்தனை சுத்தனால உங்களுக்கு மோச்சையோடு தான் இருக்குது சொல்ல முடியுமா ஒரு போதும் முடியாது அது அண்ண முடியும் அளித்தான் அதனால் தீவிர இச்சை இருக்குது நமக்கு அப்படி இருக்கிறதுனால இன்னும் மூணு ஜென்மம் தான் அது வேணும் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதை நான் ஏற்றுக்கிறேன் என்ற ஒரு திடம் இருக்கணும் இல்லை மோச்ச மூச்சத்தோடு எனக்கு ஆத்மானாத்மா பாகுபாடு செய்யக்கூடிய சிரமணம் நான் பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு நம்பிக்கை பிரியேக பண்ண பரமாத்மாவே நான் என் நிச்சயம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா போச்சு நான் அபியாசம் பண்ணிட்டு வர்றேன் தலுமானி மூன்றா பூமி எனக்கு எந்த நிச்சயம் கிடையாது சினிமாக்கு போறது இல்லை டிவி பார்க்கறது இல்லை யோகா கலந்துகிறது இல்லை நூற்றியா இருக்கேன் அதோட சிறுவன மண்ணம் பண்ணி பிரத்தேக பண்ண பரமாத்மா நான் நிச்சயம் பண்ணியிருக்கேன் மூணாம் பூமி இருக்கேன் பண்ணால் அடிஜன்மன் தான் முடிச்சிடும் அப்படி அந்த அடிஜென்மன் வந்து அப்புறம் முடிஞ்சு அதிகம் கடிச்சு அதை அப்படி பிரார்த்தனை அமையும் நாலாம் அடுத்த ஜென்மிலே போகிற மாதிரி ஈஸ்வரன் பிரார்த்தனை அமைச்சிடுவார் என்னை இச்சி ஈஸ்வரன் பிரார்த்தனை அமைக்கிறது அப்படித்தானே செஞ்சத்தில் ஒரு பரிபாலான கர்ம பார்க்குறாரு எது முன்னால் வந்து பார்க்குறார் அது முன்னால் அந்த புண்ணிய பாவத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாக்க அதோட வாசனை என்ன பார்க்குறாரு வாசனை தீவிரமாக அது முன்னால் எது வருதுன்னு பார்க்குறாரு வாசனைகளுக்கு அனுசாரமாக புண்ணிய பாவம் பார்த்து பிரார்த்தனை அமைக்கிறார் இதுதான் பிரார்த்த இலக்கணம் இவனுக்கு ஊர் பட்ட ஆசை இருக்கு ராஜாவாக ஆசைப்படுறான் அல்ல பிரதமரானு ஆசைப்படுறான் புண்ணியமோ கொஞ்சமாக இருக்கு என்ன பண்ணுறது ஆசையோ தீவிரமாக இருக்க சரி அரசியல் வந்து முயற்சி பண்ண பண்ண அந்த புண்ணியம் முன்தினத்துல அதிகமில்லை ஏன் நிறைய செய்வா பண்ண தொண்டராக இருந்து மக்களுக்கு சேவை பண்ணிட்டு போனாங்க அந்த புண்ணியம் மிகுந்தனால நீ உண்மையான பாடுபடல அப்துல் கலாம் மாதிரி கோவில் ஆகலாம் ஜபதி அவரு படஒட்டி மகன் தான் சாதாரண படகு ஒட்டி ஜீவனம் பண்ணுறவங்களும் மகன் இன்னைக்கும் ஜனாபதியாக இருக்கார் ஏன்னா முன் ஜென்மங்கள் அவருக்கு நாட்டு ஜனாபதி ஆகணும் தலைவராகணும் ஒரு இச்சை உண்டு தீவிரம் ஆனால் பொண்ணி மிகுதி இல்லை மிகுதினால அவர் என்ன பண்ணார் உண்மையாக பாடுபட்டான் பெண்ணியா இருந்து பாடு பாடுபடணும் அப்படின்னு தீவிர இச்சை உண்டு அரசியல்வாதம் இல்லை பாடுபட்ட காரணத்தினால அவருக்கு அது அணுகுண்டு தயார் பண்ண அவர் தானே அணுகண்டு பின்னே அவர் தான் கண்டுபிடிச்சது இந்தியாவில் தயார் பண்ணி வெடிக்க வச்சு வாசனைகளை பரிசீலனை பண்ணி தான் பகவான் பிரார்த்தனை அமைக்கிறார் அதனால தான் ஒரு பணக்காரன் ஆகணும் ஆசை நிறையா இருக்குது புண்ணியம் கம்மி காமி குண்ணியும் கம்மி அது என்ன சின்ன வயசில் பாடுபட்டு கடைசியில் ஆகும் ஒரு புண்ணியம் நிறையா இருக்குது பணக்காரனாக பிரிந்து பணக்காரனாக இருப்பான் அது புண்ணிய வித்தியாசம் நிறையா இருக்குது அதனால படிப்பு அப்படித்தான் உத்தியோகங்கள் வக்கீல்கள் நல்ல டாக்டர் இதெல்லாம் யாரை வீட்டில் இருப்போம் டாக்டராக வக்கீல்களாக வந்துடுவான் பறக்காரர்களுக்கு படிப்படாது அப்படி போகிறேன் எல்லாம் பிரார்த்தத்துலேயே பாகுபாடு அப்படி இருக்கிறதுனால இந்த மோட்சிச்ச உடையவர்கள் இது ஒரு பூம் ரெண்டு பூம் அடைந்தவர்கள் எனக்கு வேணும்னா இனிமேல் எந்த பிறகு வேண்டாம் உண்டான நான் பிரமசுரமாகிட்டேன் என்று நினைக்கும் போது அப்படி டிஸ்காம் பண்ணி தான் செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சேன் உன்னை செய்யணும் இப்போ செஞ்சுட்டு இருக்கான் படத்தை படிகளாக பார்த்து இவனுக்கு உலகைச் சிவாதனால ஞானம் அடைவதற்கு தகுந்த மாதிரி படைப்போம் படிக்கிறார் செய்தாங்கி சேர்ந்திடும் சோகமில் நாடு துன்பம் தொடராதே போகங்கள் பல்காலங்கள் புசித்தவின் அரச அரசத்தாவல்லை மும் அதை கையெழுத்து சொல்றாரு நாலாம் பூமியில் வரும் மூன்று பூமியும் அடைந்து நடந்து வாழ்ந்தோர் மேலான மதம் அடைந்து காலான முதல் முத்தியும் கைவிங்கதாமே அப்படிங்கிறார் வாக்கத்திலும் சொல்ல நிர்வாக படத்தில் சொல்ல கருத்து எல்லா சாத்திரங்களும் உடன்பாடு பின்னால் சொல்ல போறாரு ஓர் ரெண்டு பிரிவில் அடைவான் முத்தியின் பின்னால் வரும் அப்படி இந்த உத்தரவாதத்தை உங்களை நம்பணும் அதை நம்புறதுனால அவர் என்ன பண்றாங்க அப்படி செத்து போயிட்டாக்க அவர்கள் ஒரு பிறவி ரெண்டு பிறவி ஒரு மூணு பிரத்திக்கணும் இந்த நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்தால்தான் மூச்சத்து இருக்குன்னு அர்த்தம் இல்லை அது எங்கேயாவது மூச்சத்துமே காணும் ஒன்றும் காணும் நான் எதோ பாடத்துக்கும் கேட்டுட்டு போடுறேன் அவ்வளோதான் எனக்கு எனக்கு மோசிச்சியாக ஒன்றாவது ஊர் பட்ட ஆசை எனக்கு இருக்கு மோசிச்சியாக ஒன்றாவது அப்படியே எண்ணத்தில் போயிட்டு இருந்தேன் அப்புறம் கருமிகள் மாதிரி முத்திக்கிட்டே கேட்டுட்டேன் சுளுத்தியில் பிரளயத்தில் தோன்றிய ஜங்கன்மாண்டும் முத்தி அடைஞ்ச ஒரு உண்டும் அழுத்திய மகப்போவை முத்தி அடைஞ்ச ஒரு உருண்டோ முடித்த விஷயங்கள்லாம் முத்திய கூட்டிட்டு இருக்கும் கொடுத்து வாட முத்தி கூடாமற் எடுத்து கேட்குறாரு என் பிரயத்தில் தோல்றி மா அழுத்திய பவம் போய் அடுத்து ஒரு என்ன ஆச்சு அது முத்திக்க ஏது இல்லை அந்த எண்ணம் தினம் ஆகணும் ஆனால நான் ஒரு மூச்சு நான் உலக அறிக்கையில் இருந்து விடுபட்டவன் அந்த மோட்டர் தீரமா இருக்கிறது உலகத்திலே வரக்கூடிய கடமை விவகாரம் பண்ணுகிறேன் இப்படிப்பட்ட விவகாரங்கள் கருதுவானால் மொதல் வந்ததுன்னு அர்த்தம் அப்ப அவனுக்கு எனக்கு முதல் வந்திருக்காங்க வேர்க்கடையை நம்பணும் யாரையே கண்டாங்க மூணு பூமியான முதல் பூமி ஆகுது மூணு ஜென்மாவது நடக்கானுக்தி பொது போயிட்டே கை நாள் அரவில் அருள் மையிலே புகுந்து அழுத்த பிறந்து விவேகம் பெற்றோர் சிலர் மீண்டும் பிறப்பில் வீழ்ந்தார் மையம் பணி செய்தேன் வருக்கில்ல மயிலை பணி செய்து வருமான மா பொறுவத மா மிக வேலை பொ மிகை தட்டான பந்து தட்டானமாம் தட்டம் தட்டுவானா இதுதான் வேலை பந்து பாரத பந்து அப்படி இவ்வளோ பந்துகள் நான் எனக்கு இருக்கு மற்ற உலக செய்திகள் அது போட்டும் கடமை நீத்த முயற்சி பண்ணுவேன் போனாலும் சரி எனக்கு இதுதான் முக்கியம் அதனால சிறுவனம் தீவிரப்படுத்துவேன் என்று இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எவ்வளவுக்கோட திடம் இருக்கோ அது முதல் பூமி அப்ப அப்படி முதல் பூமி வந்திருக்கும்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டால் ஜென்மங்கள் மூணு தான் இல்லை அதுக்கு மேலே இல்லைன்னு நம்பணும் அது வேற அப்படி நம்பினாத்தான் திடப்படுது அர்த்தம் அந்த சக்கர சேர்ந்து விடுபடலாம் விடுபட முடியும் உறுதிப்பாடு பழைய படித்துக்கலாம் எனக்கு சாஸ்திரங்கள்ல சந்தேகம் இல்லை பிரமாண சந்தேகம் பிரமேக சந்தேகம் கிடையாது பிரிக்க பரமாத்மா என்பதை நிச்சயம் செய்து கொண்டேன் பிரம்மஸ்வரூபம் எங்கே நிறைந்திருக்கிறது அது எத்தனையோ உபாதிகள் அதை பிரதிபடுத்தி இருக்கின்ற ஜீவ ஆபாசம் போல எந்த சைரியத்தில் இருக்கின்ற இந்த மனதிலையும் பிரதிநிதித்திருக்கிறது அந்த ஜீவன் நான் ஆகவே இந்த ஜீவனால் நான் விசாரம் பண்ணி நான் என்னுடைய இன்பஸ்வரூபம் பிரம்மன்தான் பிரம்மத்துக்கு என்ன வேறு அது பிரம்மம் தன் தங்க எம்மில் நிறைந்திருக்கிறது அந்த கடன் ஒரு தடை இல்லை தடை போல தோற்றுறது அதனால இந்த அந்த கடனை நான் பிரம்ம சாட்சியாரம் பெற்றிருக்கிறேன் அது பிரமஸ் சாட்சியாரம் பெற்று இருக்கிறதுனால இப்போ என்ன பிரம்மஸ்வரப்தான் அது வியாபகமானது தான் அது வியாபமான வரூபத்தில் நான் பற்றி வைக்கிறேன் என்னுடைய படிக்கணும் செய்வதில் பற்றி இல்லை என்று இப்படிப்பட்ட விசாரம்லாம் செய்து எனக்கு திடம் இருக்கிறதுனால ரெண்டாம வந்துருக்குன்னு நம்பலாம் நம்பணும் ரெண்டாவது வந்திருக்கு நமக்கு இந்த அளவுக்கு திடபரட்சம் வந்திருக்கு இல்லை பரவட்சம் திடபரட்சம் பேருக்கும் போது ரெண்டாம் வந்திருக்கு சொல்லலாம் அப்புறம் இந்த அபியாசம் பண்றது பின்னால மூணாவும் பார்த்துக்கலாம் என்ன ரெண்டு பேர் ரெண்டு பேரு இப்படிப்பட்ட ஒரு விசாரம் பண்ணணும் அப்படி ஒரு விசாரம் பண்ண பண்ண மனமானது திடப்படும் இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுபடும் அந்த வழியிலிருந்து இந்த வழி வந்துடும் பாதை எல்லை குறைவுதான் அந்த பாதை எல்லையை போய்கிட்டே இருக்கும் அது மூணு ஜென்மம் ரெண்டு ஜென்ம்தான் அப்படி இப்படிப்பட்ட ஒரு பாவனையெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஞான படத்துல முன்னேற்றம் அடைகிறோம்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ முதல் பூமியில் வந்து ஒரு காவாசி அறிக்கை வாசி வந்திருக்குன்னு நினச்சேன் அது பழத்துக்கு வராது காவாசி அரிக்காதான் பழத்துக்கு வராது இப்போ பரீட்சையில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸு பத்து மார்க் வேணும் இல்லை பதினஞ்சு வேணும் இருபத்தஞ்சி வேணும் பாஸ் ஆக முடியுமா கிடையாது நல்ல பெயிலுதான் அடிச்சுடணும் இன்னொரு பரீட்சை பாதிதான் அப்படி இருக்கி அப்படி ஒரு பாஸ் மார்க்காக வாங்கணும் வாங்கிட்டோம்னா கடந்த வைராக வந்தனுக்கணம் காரணமொடுதான் சுரூபம் மருபு காரிய மனவே தனித்தனி ஞானக்கு முன்பு சவனாதிகமே காரணம் மூல அகங்காரமும் வேறாக்குதலேரூபம் தான் கரியாய் நனுகுதலே காரியம் என்ற நூற்றி ஒம்பத்தொன்பதாவது பாட்டு ஞான பிரதிபந்த நிவர்த்தகம் இதுவரைக்கும் பிரதிபந்தம் சொன்னார் பூத பிரதிபந்தம் வர்த்தமான பிரதிபந்தம் ஆகாம பிரதமம் சொன்னார் நிவர்த்தி மன்னர் வழிமுறை சொல்றார் இதன் பொருள் பந்தமையும் கடந்திடுவான் கூறிய அந்த பிரதிபந்தம் கடந்து செல்லும்படி அபியாசித்தற்குரிய பெரியவர்கள் பிறவி பிணிக்கு மருந்தென்று பேசுகின்ற ஞானம் வைராகிய உபரதி என்கிற விதமாம் இந்த மூன்று இருந்தால் தான் பந்தங்கள் நீங்கும் சொல்லப்படுது பின்னாலே ஏ சொரூபம் காரியம் அவதி பல தான் இந்த பந்த நிவர்த்திக்கு எதிரிகள் என்று சொல்லப்படுது அவற்றின் இலக்கணம் காரணமொடு சுரூபம் மறுவு காரியம் என தனித்தனி வந்து அணுகும் மூன்றின் அது இலக்கணமாவது காரணமுடன் சொரூபமும் செயலாய் பொருந்திய காரியம் என்றும் தனித்தனியாக ஒவ்வொன்றிற்கும் வந்து பொருந்துனவாம் மூணுக்கும் தனித்தனியாக ஏகஸ்வரூபம் காரியம் அவதி பல வரைக்கும் இருக்கு இப்போது ஞானக்கு முன்பு ஞானத்திற்கு அகம்பரமாஸ்மி என்னும் தத்துவ முதன்மையாக உள்ள சவணாதிகமே காரணம் சிறுவ மரண நிர்த்தியாசனமே காரணமாம் காரணம்னா ஆரம்பம் நாலு நிலையில் ஆரம்ப நிலை ஏவது சுரூபம் ரெண்டாவது காரியம் மூன்றாவது அவதி நாலாவது பலன் ஐந்தாவது இப்படி எல்லாத்திலையும் ஐந்து நிலைகள் உள்ளன இதில் திருமணம் ஞானம் வரணும்னா எதாவது திருமணம் பண்ணி ஆகணும் அதுதான் காரணம் அடிப்படையில் தான் அது ஞான சுரூபம் ஞானமான சுருபம் அடைகிறது ஆன்மாவும் மூல அகங்காரமும் வேறாக்குதலே சொரூபம் ஆன்மாவையும் மூல அகங்காரத்தையும் அவற்றின் அத்தியாச ஐக்கியம் தோன்றாத ஒழிய ஆத்மா சத்தியம் அகங்காரம் எத்தையாம் என ஐயன் திரும்பின்றி வேறாக பிரித்தறிதலே சொரூபமாகும் பல கேட்குறோம் கேட்ட பிறகு சிந்திக்கிறோம் பிரிக்கிறோம் ஆத்மா வாஸ்தவம் அகங்காரம் மித்தை ரெண்டுக்கும் சம்பந்தம்மியம் அது அடுத்ததுல காரியத்தை சொல்வார் நந்தும் அகங்காரகதம் அயற்கு நான் தான் கரிய நனுுதலே காரியம் என்று கால்படுகும் மூதறிஞர் அறைவார் ஞானத்தால் நசிக்கின்ற அகங்காரத்தோடு கூடியுள்ள ஜீவனுக்கு பிரத்யேகமாகிய தான் சாட்சி மாத்திரமா இருந்து விளங்குதலே காரியமாம் என்று பேரறிஞர்கள் ஞானத்தின் காரண முதலியற்றி பேசினார் இது காரியம் சாட்சி பாவனை அகங்காரம் ஆங்கார காரியமாகிய விவகாரங்கள் இது எல்லாம் சாட்சியாக இருக்கிறேன் என்று பாவனை வந்தார் மூன்றாவது நிலை அப்புறம் அவதி நிலை தனியாக ஒரு பாட்டை சொல்கிறார் மூணையும் சொன்ன பிறகு அவர் தனியாக அவதிக்கு ஒரு பாட்டை வச்சுருக்கார் ஆகவே காரணம் சொருபம் காரியம் அதாவது ஏது சொபம் காரியன்னுல்வார்கள் அது மூன்று உண்டு ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஊருக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு ஆசை உண்டாகணும் அதான் ஏது போகணும் ஒரு இச்சை அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு பணவசதி எப்படி நேரம் எப்படி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் சரி ஆ போகலாம் முடிவு பண்ணால் அர்த்தம் அப்புறம் முடிவு பண்ணபடிக்கு காரோ பஸ்ஸோ அல்லது அந்த விமானமும் அங்கே போகணுமோன்னு முறிச்சு பண்ணி போகிறோம் இல்லை அது காரியமாக அந்த கா போய் நம்ம லட்சியம் ஆகிய இடத்தை அடைஞ்சிட்டோம்னா அவதி முடிஞ்சு போச்சு அதன் பிறகு பலம் உண்டாகும் போய் சேர்ந்ததுனால அது லாபமாக நஷ்டமும் இது ஐந்து நிலைகள் ஒவ்வொன்றிலையும் அப்படித்தான் ஆகவே இந்த ஐந்து நிலைகளுக்கு நமக்கு பிரார்த்தம் சாதகம் இருக்குமேனால் அவதி பருந்தும் போகும் போது வேலை அப்புறம் முயற்சி எதுவும் நம்ம தான் அதனால தான் முயற்சி பிரார்த்தம் ரெண்டும் ரெண்டு கால் மாதிரி ரெண்டு கை மாதிரி சொல்லப்படும் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உண்டு முயற்சிக்கும் சம்மந்தம் உண்டு அஞ்ஞான காலத்தில் அல்லது அபியாச காலத்தில் முயற்சி முக்கியத்துவம் கொடுக்கணும் பிரார்த்தம் அப்புறம் ரெண்டாம் தரம் கொடுக்கணும் ஞான கால ஞானம் வந்த பிறகு ஞானிகளுக்கு முயற்சி ரெண்டாம் திறம்தான் பிராரந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க எல்லா போட்டு விட்டுருவாங்க இப்போ நான் பிராரதி இருந்தால் இருக்கோ இல்லைன்னு சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு முயற்சி தான் பண்ணலாம் நம்ம முயற்சி பண்ணலன்னா பிராரதி இருக்கோ இல்லைன்னா எப்படி தெரிய முடியும் இப்ப இருந்து பஸ்ஸுக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம் பஸ்ஸுக்கு போகணுன்னா போனதான் தெரியும் பஸ் கிடைக்கிறதே இல்லையான்னு இருந்துக்கிட்டே அது கிடைக்கிறதே இல்லைன்னாங்க இப்போ முயற்சி இல்லைன்னு அர்த்தம் இப்போ பஸ்ஸுக்கு போனவொன்னா பஸ் இல்லாமல் இருக்கலாம் எல்லாம் இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும் போக முடியாமல் இருக்கலாம் தெரியும் போனவுடனே கூட உடல் இல்லை சரியாமலாம் போகலாம் இதெல்லாம் பிராரதி இல்லைன்னு அர்த்தம் மூழ்ச்சி பண்ணி பார்த்துனால மூழ்கி பண்ணால் நடக்கல முடிவு பண்ணிக்கலாம் அப்படி போல எல்லா விஷயங்கள்லையும் இந்த ஐந்து நிலைகளே பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பழக்கத்துக்கு வந்துடும் வந்துட்டா நமக்கு என்ன துக்க நிகழ்ச்சி ஏற்படும் சரி இது பிரார்த்தனை அதனாலதான் ஏன்னு போச்சு காரியம் ஆரம்பத்தில் பிரார்த்தனை ஆரம்பத்தில் போயிடும் காரியத்தை முடிவு வராது நல்லது கொஞ்சம் பிரார்த்தி இருக்குமே காரியத்தோருக்கு படத்துக்கு வராது அவதி பறிந்து போகாது இன்னும் கொஞ்சம் இருந்தா அவதி வரைக்கும் போயிட்டு நின்னுக்கும் பலத்து வராது காய்ச்சல பாருங்க நடக்க மாட்டேங்குது முடிஞ்சாலும் பலம் தெரியும் முடியுது இல்லையா அது அவதி பறிந்து போய்விட முடியுதுன்னு அர்த்தம் அவதி முடியுது அவதினா கடைசி அப்புறம் அது பிரார்த்தமானது பலம் துர்பலம்னு சொல்லப்படுது பலப்படாத சுல்பூர்ச்சியிலேயே காரி நடந்துடும் பழத்துக்கு வந்துடும் பலமாக இருந்தால் துர்பலமாக இருந்தால் மிக தீவிரமாக கஷ்டப்பட்டு ஒரு காலத்தில் வரும் வந்துடும் அது கூட வரும் அப்புறம் பலன் சேர்ந்துடும் தெரியும் அப்புறம் ஆண்டு வில்லன்னா பண்ண சொன்ன மாதிரி இல்லை தான் அது ஏழு சொல்றோம் காரி வரைக்கும் போகலாம் காரியத்தை ரெண்டு போயிடும் அவதி பார்த்து போகவே போகாதது ஒரு நிலைகள் எல்லாம் நாம் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா என்ன போங்கோ நான் தானே நினைக்கிறேன் செய்கிறேன் இப்போ ஓகே நடக்கலையே என்ன பண்ணுறதுன்னு துக்கப்படி வேணும் துக்கம்தான் வரும் லாபம் இல்லை இப்போ நடந்துருச்சுன்னு சொன்னாலும் நமக்கு கெட்டிக்கா திறமைகள் வராது ஆரத்தி நடந்து போச்சு எனக்கு சாமர்த்தியம் இல்லை